الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فاقول بالله من الشيطان عديم بسم الله الرحمن الرحيم ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والسائرين والساحمات والحافظين فروجه والحافظات والذاكرين الله الكثير والذاكرات عاد الله لهم مخصرة وأجرا عظيما صدق الله ولا رضيه ان صالح بن سعد عن النبي صلى الله عليه وسلم ان في الجنه بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامه لا يدخله منه احد الا غيرهم فاذا دخلوا اغلق فلم يدخل منه احد او كما قال رسول الله صلى الله عليه وسلم الله الى الذي يتقله அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து சகுவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் இணக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் செய்து கொடுக்கிறேன் சிறப்பான சாமாருடைய மாதத்தில் இறுதி வாரத்தை அடைந்திருக்கிறோம் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி மாலையில் மதானுக்கான திரையை பார்க்கும் நாளாகும் நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் எதிர்பார்த்திருக்கும் அந்த ரமபானை அடைவதற்கு உள்ள ஒரு அடையாளமாக ஷஹரப்பல் எம் யார் ரமவானை அடைகிறார்களோ அவர்கள் நோம்பு நோட்க்கும் என்பதாக ஆண் தெளிவாக சொல்லிருக்கிறது தெளிவானே பிறையை பார்த்து நோம்பு இந்த நாட்டில் வெத்து கண்களால் சாட்சியை அடிப்படையாக வைத்து நோம்பு நோட்போம் வெளிநாடுகளுடைய வைத்து நாம் நோம்பை எடுக்கிறது பலனையல்ல இந்த நாட்டுடைய எந்த பகுதியிலும் உரிய சாட்சிகளுடன் அன்றைய சாத்திய கூறுகளுடன் சரியான சரியத்துடைய வரையறைகளை பேணிய சாட்சிகளுடன் நிரூபிக்கப்படும் பொழுது நோம்பு என்ற அந்த விடயம் ஒன்பதாம் திகதி இரவு அறிவிக்கப்படும் நாவும் பத்தாம் திகதி ஒருவேளை பூர்த்தியான நோன்புள்ளவர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் பதினொன்னாம் திகதி முப்பதை பூர்த்தியாக்கிக் கொண்டு நோன்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கரிவார சகோதரங்களை கிடையாது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான நியமத்துகள் அந்த நியமத்துகளை மனிதன் மற்றிட முடியாது அல்லாவுடைய பாக்கியங்களில் இறுதி தூதராக வந்த செய்யது முகமது முஸ்தபாலை ஒரு பெரும் அருளாக பாக்கியமாக நேமக்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அவர்களுடைய வருகை இந்த உம்மத்துடைய என்றும் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது வர்களுடைய இருபத்தி மூணு வருட வாழ்க்கையில் அவர்களும் ஏராளமான ரமதான்களை அடைந்தார்கள் ரமதான் அவர்களுக்கு இரண்டாம் ஹிஞ்சரியல் கடமையானது மதீனாவில் கடமையானது மதீனாவுடைய அந்த சூழலில் அவர்கள் ரமதானுடைய அந்த சிறப்பான ஆரம்பித்தார்கள் على القرآن الرغي يدئنا انزلناه في ليلة القدر ليلة القدر ليه رمزان الرنجزر الله تعالى شهر رمضان الذي انزل في القرآن هدا للناس و بينات من الهدا والفرقان رمضان ليه ماذا سلطان الله الرنجز رمزان من يميرن جلوم سورات زهور سورات انجيل من رمزان ليه سلطان الرنجزر الله தனியொரு கதவை அதற்கென்றே நோம்பாளிகளுக்கு மாத்திரம் ஆயக்கப்படுத்தி வைத்திருக்கிறார் நோம் என்பதை அல்லாவுடைய அமலா எல்லா அவல்களுக்கும் அல்லா தான் கூலி வளர்கிறார் திருத்தியாக நோம்புக்கு அல்லா கூலி வளங்குவதாக சொல்கிறான் இடையொரு சில உலமாக்கள் அல்லாவை கூலியாகி விடுகிறான் என்பதாக ஒிருக்கிறார்கள்த்திருக்கிறார்கள் அல்லால் உலகத்தில் எல்லா வணக்கத்தையும் இல்லாமல் முகஸ்திக்காக ஒவ்வொரு காலத்திலும் செய்திருக்கிறார்கள் தர்மத்தை செய்திருக்கிறார்கள் வணக்கத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு வணக்கமாக அல்லாஹு சகோதரர்களை தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொரு இரவும் அல்லா இறங்கி வருகிறார் பகவானுடைய காலத்தில் பிரத்யேகமாக நான் இங்கு ஓதிய குரானுடைய திருவசனம் அசாவுடைய ஆயத்தாக அமைந்திருக்கிறது பெண்கள் வந்து ரவியிடத்தில் முறையீடு செய்தார்கள் என்ன அல்லா தாலீன் அல்லா மோம்களை அங்கு ஞாபகப்படுத்துகிறார் எங்களை ஞாபகப்படுத்தவில்லையே என்று பெண்கள் கவலையுடன் சொன்னார்கள் யாய ஆவணும் சொல்கிறார் எங்களையும் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்ற கவலையுடன் பெண்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த பொழுது அல்லா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார் முஸ்லிம் நிச்சயமாக எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மையை பேசும் ஆண்கள் பெண்கள் சாதிரையுள்ள ஆண்கள் பெண்கள் ஒரு காஷ்வள் உள்ளம் உள்ள ஆண்கள் பெண்கள் والمتصدقين அல்லாவை ஞாபகும் ஆண்கள் பெண்கள் இன்னும் அல்லாஹு அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூறியையும் அல்லாஹ் ஆயத்தப்படுத்திருக்கிறேன் என்பதாக சூரத்தில் அல்லா முப்பத்தி மூன்றாவது சூரத்தில் அல்லாஹு இந்த ஆயத்தில் அல்லா இதை விவரிக்கிறார் சென்னை மாநகரத்திலே மிக சிறப்பான ஆய்வு ரமதானையும் ஒப்பிட்டு இந்த ஆயத்தையும் எடுத்துக்கொண்டு நாம் இந்த இறுதி நாட்களில் ஆயத்தமாகினால் நிச்சயமாக ஒரு சிறப்பான நோன்பை நாம் அடைய முடியும் இந்த ஆழத்தை அல்லாசால நம்முடன் பேசும் இந்த அடிப்படையான தன்மைகளை அல்லா எதிர்பார்க்கும் இந்த சிபாத்துகளை எங்களுடைய வாழ்க்கையை உள்ளடக்கி முடியும் என்றால் அதுபோல் ஒரு வாக்கிய உலகத்தில் வேற உண்டு விருக்க முடியாது பெண்களின் சுமையா உச்சகட்டத்தை மாய்த்த பெண் ஆகிபட்ட அவர்களுடைய ஈமான் மிக தெளிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது உம்முத்திகா போன்ற பெண்மணிகள் உடைய அந்த உள்ளம் வலுப்படுதல் என்பதை வரலாறு நடுகிறோம் ஒரு அடையாளமாக எடுத்து காண்படுகிறது அல்லாவுடைய அவர்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு பொறுமையாக அமைந்திருந்தது அவர்கள் அல்லாஹுடைய நீருக்காக எப்படி நோம்பு நோட்டார்கள் அல்லாவுடைய கடமைகளை குழந்தை குழந்தைக்கு கூட நோம்பு கடமை இல்லாதவர்களுக்கு கூட நோவை மதிக்கும் தாய்மார்களாக அப்படிப்பட்ட உணர்வுள்ள தாய்மார்களாக இருந்தார்கள் தர்மம் ஒன்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு லட்சம் இருந்தால் மாலையாகவதற்கு முன்பு அந்த லட்சத்தை மாறி வழங்கக்கூடிய தாராள தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் பலன் என்பதை என்றும் நிலை சிணைப்பது நரகத்தையும் கொடுத்தாக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய தர்மமாக இந்த தர்மம் மாறிவிடுகிறது அதே நேரத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக சிறப்பான தன்மை அல்லாஹ் ஆரம்பத்தாலா அவரது மறியமலை மறிய மறியமலை அல்லாஹ் குரான ஞாபகப்படுத்துகிறார் அவர்கள் அவர்களுடைய தன்மையை குரான் தயார் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் கற்கை பாதுகாத்துக் கொண்ட பெண் மிக பேதலாக இருந்த பெண் மிக வெக்கள் வாழ்ந்த பெண் என்பதாக தன்னுடைய அல்லா கண்ட வானத்தை கட்டை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லா தன்மாராக சொல்கிறார் ஈடுபட்டாக்கள் அல்லாவுடைய ஈடுபட்டதை வரலாறு நடிக்கிற அடிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் கனியமான சகோதரர்களே அல்லாவுடைய நல்ல அல்லாவை விரும்பக்கூடிய நேத்தர்களே இந்த ரமதானை வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர முடியும் என்பதை கவனிப்பது நிதானமாக அதை எடுத்து செல்வது மிக பிரதானமாக இருக்கும் விசுவாசிகளை வா உங்களுடைய தனிமா கடைசி நேரம் அது கடமைகளை நிறைவேற்றிய களிமமாக இருக்க வேண்டும் பெற்று தந்த களிமவாக இருக்க வேண்டும் உரிமைகளை கொடுத்த களிமமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாத களிமமாக இருக்க வேண்டும் அதை முகஸ்தூரி கலந்த களிமமாக இருக்கக்கூடாது களிமவுடைய சிலாஸ் என்ன கராட்டை விட்டு பாதுகாப்பதுதான் என்பதாக சொன்னார்கள் பெரும் அல்லாவுடன் நெருக்கம் உள்ளவர்கள் கடைசி நேரம் அவனுடைய ரூ பிரியும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையுடன் அல்லாவை ஞாபகப்படுத்தியவர்களுடன் அல்லாவை அல்லாவை காண்பதை போன்று அவர்கள் வணங்கினார்கள் வாழ்நாள் பொழுதும் அன்பாந்த சகோதரத்திலே நாலஞ்சாத்து நாளே இன்னக்கும் அப்பக்கும் கமல கரோனாதயத்தை சந்திரை அந்த பிரகாசத்தை காண்பதைத் தோன்று அல்லாவை தரிசிப்பீர்கள் என்பதால் வெற்றி பெற்றிருக்கார்கள் யார் அல்லா தெளிவாக சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் உடலை பொருளை நிலைநாட்டுவதற்காக வெற்றி ரமதானுடைய வெற்றி வெற்றி ரமதானுடைய உலக நாடு முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியை ஞாபகப்படுத்துகிறது மாற்றம் அது இல்ல சிறுபான்மையாக எண்ணிக்கையில் குறைவாக மா அதை தோட வைக்கிறோம் பதிலுடைய பெயர்களை நாம் வாசிப்பதை வறக்காக கருதுகிறோம் ஏன் என்ன செய்தார்கள் அல்லாவின் மீது விசுவாசம் உறுதியாக இருந்தது என்ன நிலைமை வந்தாலும் உயிர் பலி போனாலும் வழிப விரும்புவது உள்ளத்துடன் அல்லாவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லவா சொல்கிறார் வழிபடுவது அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது உருக்கத்துக்கு நுழைவார்கள் மறத்தவர்களை தவிர மை அபா யார் யார் உங்களை மறத்தவர்கள் என்று கேட்டம் வழிபட்டோ என் சொர்க்கத்துக்கு விளைந்து விட்டார் இந்த ஆண் பெண் நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார்கள் யார் மறுக்கிறார்கள் யார் வழிபடவில்லையோ மறுத்த கூட்டத்தில் செய்து விடுவார்கள் அல்லா அந்த மறுத்த கூட்டத்தில் ஆக்கிவிடக்கூடாது ஒவ்வொரு எட்டும் நவியவர்களுக்கு வழிபடக்கூடியவர்களா காஷி ஐநவன் காஷி ஆண் உள்ள கூடிய பயமுல்ல ஒரு உறவு இருக்கிற காரணத்தினால் அந்த தேவையை நாடி வந்த பொழுது என்னுடைய கற்பை விலக்கி பேசினாயே அல்லாவை பயப்படமாட்டாயா என்ற அந்த வார்த்தை அந்த மனிதனை திடுக்கிட செய்தது கல்லையும் அகற்ற வைத்தது அல்லாவுட்டாலும் அந்த கொரையில் இருந்து வெளியாகுவதற்கு தான் செய்த நல்லவனை தன்னுடைய கற்பை பாதுகாத்த உள்ளத்து அங்கு வெளிப்படுத்துவதை அல்லாவுடைய நடப்பார்கள் அல்லாவை பயந்து கொள்ன்னித்து விடு ஏவுகிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் குரான் முன்னிலையில் அமுக்கான அவர்கள் அழுவார்கள் அல்லாவுடைய குரானை கேட்கும் பொழுது ஓதும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டும் மேலான சோதரங்களை கண்ணீர் வடிப்பதற்கு குரானை புரிய வேண்டும் குரான் என்னுடன் பேசுகிறதை குரான் என்னை அழைக்கிறது இதன் பக்கம் அழைக்கிறது இமாரின் பக்கம் அழைக்கிறது குரான் உள்ள குரான் வழிபடுவதன் அல்லா அவன் ஆகிவிடுகிறான் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறார் அல்லா நன்மாரான் இளைஞராஜ் அந்த பொறுமை அது தேவை வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியமானது பொறுமை கற்றை பாதுகாத்துக் கொள்ள பொறுமை தேவை பாலத்தில் இருந்து தவிர்க்க பொறுமை தேவை அல்லாவுடைய சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் பொறுமை தேவை கண்ணியானவர்களே அதே நேரத்தில் தர்மம் பணம் என்றும் அந்த அரசன் கரங்களை வசியத்தை செய்கிறார் ஏனப்பா ஜனாவுக்கு இப்படி ஒரு காட்சியா உங்கள் கைய வலிச்சு வைக்க வேண்டும் நீட்டு வைக்க வேண்டும் எப்படி வைப்பதோ வைத்து விடுவோம் புதிதாக கையை வெளியே காட்டி என்று அரச முப்பதாம் திகதிர் மாதம் இரண்டாயிரத்தி நாலில் ஞாபகப்படுத்தோம் எத்தனையோ சொன்னார்கள் ஆண்கள் மனைவி சரிய நான் பாதுகாக்க முயன்றேன் ஆனால் அவருடைய மேவியில் ஆடை இருக்கவில்லை என்னை விட்டு விடுங்கள் என்று பட்டியல் பட்டியில் இருக்கிறீர்கள் என்னிடத்தில் உணவை கேளுங்கள் உணவை தருகிறேன் சொல்கிறார் அதை உள்ளத்துடன் விருப்படன் தொடிப்புடன் நமிக்கும் கேட்கே சாவாக்களுக்கும் கேட்கே ார்கள்ேன் அவர்களுக்கு இதாயத்தை எனக்கு தாழ்ந்து அல்லாவிடத்தில் நன்றாட வேண்டும் கனியவானவர்களே அல்லாவற்குள் தந்த செல்வத்தை அல்லா தல என்ன சொல்கிறார் قرآن آرمي كي قلده الف لام مين ذلك الكتاب لا رأي مفيه ذل المتقيم الذين يؤمنون بالغير ويقيمون الصلاة ومن مرزقناهم ينفقون نام كُكَتَّ ذلِّلن داركل داروان سيكِ راكل واري ولن داركل وانفقو بي سبيل الله ولا تلقو بي ايدي كبلا تحدوكا سلوانجل امده کرنجل امده زكاة امده كتاية قدم نوم وانده கஷ்ட உள்ளவர்களை பாருங்க யாருடைய தேவை நிறைவேற்ற முடியுமோ அப்படி நிறைவேற்றுங்க அப்பதான் செல்வத்தை நாளைக்கு உனக்கு நான் தந்திரே வாழ்ந்திராத்துக்கு பெருந்த அவர்கள் கொடுத்தார்கள் செல்வம் இருப்பதை அது கஞ்சத்தளம் பண்ணுவதற்கல்ல தேவையுள்ளவர்களை தேடி போவதற்கு உளமாக்கல் தேவையுள்ளவர்களை தேடி போய் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதை தன்னிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு கண்ணியானடிய <Sessi> <Sessi> மகள்ரத்ஜா தன்னுடைய கற்பை தன்னுடைய மானத்தை மானத்தை பாதுகாத்து கொண்ட பெண் என்று சொல்ல தவறாக ி கூடாது வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் மன்றாடி சௌவா செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் அவர்களை ஞாபகப்படுத்துங்கள் சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தா அடியார்களுடன் ரகசியம் பேசுவார் ரகசியம் பேசக்கூடிய அல்லாஹ் திரையிட்டு திரையிட்டு அந்த திரைக்குள்ள இவனை எடுத்து ஏ மனிதா நீ இப்படி செய்தாயே இன்ன தின செய்தியே இப்படி வட்டியில் ஈடுபட்டாயே பிறருடைய சொத்தில் இப்படி விளையாடினாயே மச்சிடைய பயிற்சல் நீ சுரையாடினாயே சொத்தில் அநியாயம் செய்தாயே நம்பி அல்லவா இந்த அரசியலில் சேவை செய்ய வேண்டும் என்றே நீ மக்களுடைய சொத்தை நாம் சுரையாடினாயே இதுக்கு நீ இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றே அல்லா தலா கண்டிப்பதற்கே அதிகாரம் பெற்றவன் ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அல்ல அவனுடைய பாவத்தை சொல்லி சொல்லி சொல்லி அவனும் எந்த ஆட்சியும் எந்த பணமும் எந்த எந்த ஆயுதமும் அங்கு உதவி செய்ய மாட்டார்கள் அங்கு பாதுகாப்பதற்கு எந்த வலியும் கிடையாது ஒழித்து விடலாம் இங்கு அந்த ஒவ்வொருவரும் அங்கு பார்த்துவிட்டு அக்கவராக ஏற்றுக்கொள்கிறார் செய்தேன் பாவம் செய்தேன் உனக்கு மாறு செய்தேன் நீ எனக்கு அறிவை தந்தாய் நீ தந்தாய் நீ குரலை தந்தாய் நீ அதீசை தந்தாய் நீ உன்னுடைய அட்டத்தை தந்தாய் நான் உனக்கு மாறு செய்தேன் என்று அடியார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யுவதிகள் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தில் தாய்மார்களுக்கு தெரியாமல் மார்க்கத்தை படிக்க போகிறேன் மார்க்கத்துடைய பேரில் அநியாயம் செய்து என்ற பெயரில் இன்றைக்கு அநியாயங்கள் அழிவு வந்துவிடுமோ என்றுடைய அநியாயத்தை செய்ய இந்த ஹிசாவையா இந்த பயன்படுத்த வேண்டும் அல்ல உன்னை எப்படி பண்ணிப்பான் அல்லது நல்லா கடமை உள்ள மிக அடிய மன்னிக்க கூடிய அல்லா இந்த அடியார்கள் மீது இந்த காரணத்தை கொண்டும் அடியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் மன்னிப்பு கேட்கவேண்டாம் அவனை எப்படி பண்டிப்பான் அல்ல உனக்கு சிந்தனைய தர இல்லையா உனக்கு சகோதரிகள் இல்லையா நீ எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும் உனக்கு அல்ல வாழ்க்கை தந்திருக்கும் செய்கிறாய் அனுமதி தாங்களே என்று துமிசலால் கேட்கிறார் அவர் அனுமதி எங்களுக்கு பாடம் தருவதற்காக கேமத்து வரைக்கு வரக்கூடிய மக்கள் இதை கொண்டு படிப்பிலை பெற வேண்டும் என்பதற்காக அடிக்க பார்த்தார்கள் என்றால் தானே மனிதனுக்கு அல்லா இச்சை வைத்திருக்கிறார் இச்சையை கட்டுப்படுத்த தான் நான் சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம் இஸ்லாம் உள்ள அடைந்தால்தான் அடைய முடியும் அதே தமிவர்கள் சொன்னார்கள் உனக்கும் ஒரு சகோதரி உனக்கும் ஒரு தாய் உனக்கும் ஒரு மனைவி உனக்கும் ஒரு மகள் இன்று அல்லா ஒரு நிலுவையில் வைத்திருப்பான் நாளைக்கு கைமாக்குவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய நவாஸ் உள்ளுக்கு வைத்த முசுடன் பேசுகிறார் செய்த தோகத்தை மன்னிக்க மாட்டேன் சொல்கிறார் அதுக்கு சட்டம் தான் பதிலளிக்கும் இன்றைய ஆட்சி கண்ணியல்லது பாதகாத்திரா உலகத்துல பேசக்கூடிய நான் உங்க எல்லாத்தவிட தேவையுடையவன் கண்ணியமான நாளை காலத்து நாளையில் அந்த அரசியல் அந்த நல்ல கூட்டத்தில் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக விடுவோம் அதனால் கண்ணியமானவர்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பொறுமதியாகவே அல்லாரும் நரம்போசிப்பிட்ட ஒரு சகோதர கண்டு கனடால கண்ணு அப்படி பாக்குறதா இருந்தா அப்படி தூக்கிதான் ஒருவர் சொல்றாரு கைப்பற்றா எனக்கு ஒரு சென்சிட்டிவ் உண்டாகுது قبل قبل தொட வகையான நோய்கள் ஒரு நாளைக்கு வயோதிபத்தை சந்திக்க போறீங்க சபாவத்தக்களையாடீங்க உங்களுக்கு அழகா அழகின் மீது மமதையா பணத்தின் மீது மமதையா ஆட்சியின் மீது மமதையா ஆயுதத்தின் மீது மமதையாடு அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் இன்றைய சுகம் நாளே நோய் இன்றைய செல்மை செல்வம் நாளே வருதை படிச்சு எடுத்துட்டால் ஒரு பிஸ்கட் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறோம் கோடி சுவரன் ஒரு பனிச்சுக்கு தரமாக இருக்கிறான் கண்ணாக வாழ்ந்தவர்கள் கடைசி நேரத்தில் நல்ல உடுப்பார்கள் நல்ல நறுவணம் பூசுவார்கள் அவர்கள் சில நேரத்தில் கபருக்கு போவார்கள் நலனியெல்லாம் பையவாத பேசு செய்யணும் போறது வடிக்கம் கொஞ்சம் நினைக்கிற சந்தர்ப்பம் என்ன செய்வோம் கணக்கு தாக்கும் கூடு குடி எடுத்து போடுங்க மண்ண போடுங்க சொல்லுவோம் அங்கே இவரை வச்சுக்கோங்க சொல்ல மாட்டோம் கஃன் பிளவைய கொஞ்சம் தொடர்ந்து விடுங்க மண்ணோடு வைக்கிறதுக்கு முடிஞ்செடுக்க வாழ்க்கை இல்ல வேறும் குமர் அந்த அவர்கள் தன்னுடைய வாலிபத்தில் போய் அவரோடு பேசுவார்கள் அவரோடு பேசுவார்கள் மயசோடு பேசுவார்கள் எவராக இருந்தாலும் அவருக்கு சொல்ல தனக்கு சொல்லிக் கொண்டாங்க தனக்கு சொல்லிக் கொண்டாங்க நாங்க நீங்க ஒவ்வொருவரும் அந்த என்னுடைய உங்களுடைய கஷ்டம் இல்லை அல்லாஹித்த பெற்றுக் கொள்வது சரியான பேசு அல்ல தன அறக்க உள்ளடம் ரெண்டு விஷயம் அவசியம் ஒன்று நோவீங்க அல்ல சுரக்கத்தில் ஒரு கதை வச்சிருக்காங்க பாதுகாக்கும் செய்யாமல் இந்த ரெண்டும் நாளைக்கு உங்களுக்கு செய்யும் யாருமே சிபார் செய்யாத நேரத்தில் எனக்கு நோம்புக்குள்ள தனித்தட்டங்கள் இருக்கிற யாருக்கும் நோய் காரணத்தினால் நோம்பு குடிக்கலாம் அதுக்குரிய சிதியாக கொடுங்க ஒழு நோவைய காலத்தில் பெற்றுக் கொள்வதற்கு எல்லாரும் இந்த பாவத்தை மன்னிச்சு ரகமே தரணும் கடைசிய சொல்கிறேன் கணியமான இன்பத்தோட கேளுங்க வேற சொல்ல கேட்காதீங்க வணக்கத்துக்காக கேளுங்க அந்த கலிய மனைவியோட இரவு கழிச்சுட்டு பாலத்தில் இரவு கழிக்கல மனைவியோட இரவு கழிச்சுட்டு குளிக்காம போய் சைராயிட்டார் அந்த ஹன்சரா அவருடைய ஜனாதாற்றே எடுத்து நடக்க வேண்டும் வேளாண் சகோதரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சிறுபான்மை இவர்கள் இருபது வீதம் அல்லதா பத்து வீதம் நாங்க பத்து வீதம் ஆரக்கூடிய முஸ்லிம்கள் வயோதிவர்களே திரும்புங்கள் மற்றிகையை அமைக்கும் அல்ல அவருடைய வீட்டை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய செலவழிங்கள் கட்டளை வாழ்க்க அவைகளுக்கு தேடி போவர்களே கஷ்டத்தை நீக்க அல்ல பணத்தை உதவி செய்யும் விடுதலைகள் கவனிக்க குடும்பத்தினர்களை முதலாவது பாருங்க வீட்டாளர்கள பாருங்க செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளும் என்ன சொல்வார்கிறோம் எத்தனை விஷயங்கள் இருக்குது காண்பிக்கு வேற சோதனை இது அல்லாவுடைய நெருங்குற வாதம் அல்லாஹிட்ட தௌவா செய்யற வாதம் அல்லா முதல் முதலாக இருக்கு உண்மையான தௌவாவையும் தக்குவாவையும் நசீவாக்கான அல்லா எனக்கு வழி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் நான் எனக்காகவும் ஒரு அவமத்துக்காகவும் துவா செய்வார் வேண்டி விடைத்திருக்கிறேன் அவர் தவறு இழைத்தவர்களே உன்னை தவறு யாரும் இல்லை பண்ணிப்பு கேட்பதற்கு நீ கனவை மூடினா நான் யாரும் போக முடியாது மசிதாக இருக்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் கபூல் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் படங்களோட நீதிக்காக செலவழிக்கப்பட வேண்டும் நாம் தேடி தேடி மக்களுடைய கஷ்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எங்களால் நடந்த தனிப்பட்ட அதுக்கு அவருடைய மன்றாடுகிறோம் நிறைவேற்றக்கூடிய மக்களை ஆக்கி இந்த நாட்டு மக்களையும் قولنا توکل قولنا راسنا સરકાર സൂത്രയാവരിക്കുന്നയാല്ലാ മക്ക മദീനയിൽ പാധഹായം പരിശുദ്ധികദസയിൽ പാധഹായം ഇറാൾ പലസ്തീൻ കൊണ്ടനാടുകളെ കലല ഇരിത്തു കൊണ്ടനാടുകളെ പാകിസ്ഥാൻ കൊണ്ടനാടുകളെ കലല ഇല്ലാ നാടുകളെ മുസ്ലിം നാടുകളെ മുസ്ലിം അല്ലാ നാടുകളെ കലല മുസ്ലിംകൾ വസിക്ക കൂടിയ നാടുകൾ വാറുമാപ്പാ അമീൻ ഇറുവാക്കല ഏറ്റുകൊണ്ട് പായാം വാസ്തവസ്മിനഹബ്ദ തമൂം ലെക്ചേഴ്സ് വിസിറ്റ് eslhub.com